ஒருவர் சென்றுார் அந்த இருவரில் ஒருவர் சபையில் சிறிது இடைவெளி கண்டு அங்கே உட்கார்ந்தார் மற்றவர் சபையினரின் பின்னால் உட்கார்ந்து கொண்டார் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்ல வேண்டியவைகளை சொல்லி முடித்த போது அந்த மூவரை பற்றியும் நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டுவிட்டு ஒருவர் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கினார் அல்லாகவும் அவரை நெருக்கமாக ஆக்கிக் கொண்டான் மற்றவர் விற்கப்பட்டார் அல்லாஹும் அவர் விஷயத்தில் விற்கப்பட்டான் அதாவது அவரை கருணைக்கன் கொண்டு பார்க்கவில்லை இன்னொருவரோ அலட்சியமாக சென்று விட்டார் அல்லாகும் அவரை அலட்சியம் செய்துவிட்டான் என்று கூறினார்கள்